ீரங்கஜரிச்சனோதமிதாம ஜனவர நிதாங்கி சங்கிரசல் ஃபலவிதிஷநா விலசத்துபோதா விஷுச்சி மாவங்கிஜ நேவா பிரேமாவிலாசையங்க சமீஷரம சதிபதி பிரணமாத்தியை விணுச்சித்திய மனோ நந்தேத நந்த நந்த சுந்தை வோதா விஜயம யத்மனே ஸ்ரங்கவாசி நித்தியமன்றையின உபன்யாசத்துக்கு விஷயமா ஸ்ரீவைஷ்ணவம் என்கிற படைப்பு கொடுக்கப்பட்டிருக்க பதைப்பதி சிறிது இந்த ஓட்டியிலே விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன் ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணன் என்று இரண்டாக பிரித்துக்கொள்ள ஸ்ரீ வைஷ்ணவன்னா யார் வைத்தவன் ஸ்ரீ வைஷ்ணவன் வைத்தவனாலே விஷ்ணு சம்பந்தனுடையவன் விஷ்ணு சம்பந்தம் உடையவன் எல்லாரும் வைத்தவர் சிராட்டியோட கூடின எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணு அவனுக்கு அடிமைப்பட்ட ாசப்பட்டவன் விஷ்ணுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்திருக்க அதுல இருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது சகல பதார்த்தங்களையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் இதை வேதம் சொல்லிகிறது புருக்கம் சொல்லிகிறது தினமும் நாம் புருஷ தூப்தத்தை சொல்லி எம்பெருமானுக்கு திருமஞ்சகம் பண்ணிக்கிறோம் விவேகம் எனக்கூடிய காலத்தில் இதை சொல்லாமல் இருப்பதே கிடையாது சர்வம் நாராயண இதை சொல்லாமல் புருஷகுத்தம் கிடையவே கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் எத்தனையோ பதார்த்தங்களை லோகத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ பதார்த்தங்களை காதால கேட்கிறோம் இருக்கு பொருள்கள் இருக்குறோம் அப்படிப்பட்ட எல்லா பதார்த்தத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு அதை வியாபித்திருக்கிறான் என்பரும் அதனால்தான் வியாபகன் அந்த அர்த்தத்திலேதான் விஷ்ணு என்கிற சப்தம் நாராயண சப்தம் அசாஞ்சம் எல்லா பதார்த்தங்களையும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் வியாபித்திருக்கிறார் பதார்த்தங்களுக்கு நாரங்கள்ன்னு பே அழியாத வந்து அழியாத வஸ்துக்களை அயனன் இருப்பிடமாக கொண்டவர் டிரில்லிங் எல்லா பதார்த்தத்தினையும் தனக்கு வாசஸ்தானமாக உடையவன் நாராயணன் அதைத்தான் அந்த சர்வம் நாராயண ஸ்பிதா நாராயணன் எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்திருக்கிறார் இதை அழிவா சொன்ன இதை தெரிவிப்பதற்காகத்தான் ஒரு சின்மாவதாரமே ஏற்பட்டது என்கிறார்கள் நம்முடைய பெரியோரை அழிவார் நம்ம அழிவார் சொல்றார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பரந்த தன் பரவையுள் நீர் தோறும் பரந்துடன் பரந்த வண்ட விதனம் எல்லா பதார்த்தங்களையும் சொல்றதுக்கு பல சுருக்கமாய் drop of water சமுதிரத்துல ஒவ்வொரு ஜல துணி டிராப் ஆப் வாட்டர் நிறைய மேக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தூளி ஜலம் இருக்கு அந்த தூளி ஜலத்துக்குள்ளேயும் அய்வாருக்கு சந்தேகம் அவ்வளவு பெரியவன் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறான் இருக்கணும் கிடையாது தெரியுமா ஒரு பெரிய அண்டம் பெரிய பூலோகத்தை பெரிய கோலம் பூகோணத்தை சித்தித்து அதுல ஒருத்தரை இருந்தால் எமாக இருப்போ அது போல இருக்கிறான் இந்த சாமர்த்தத்தை அப்பால் பட்டது அதைத்தான் அகடிதா சாமர்த்தியம் செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படியான சாமர்த்தியம் கிடைத்தவன் பெருமாள் இந்த சாமர்த்தியம் அவனுக்கு உண்டான சர்வ சக்தி யுக்தனுக்கு உண்டான அற்புத சக்தி என்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய அச்சுதான் அந்த காவியத்தில் அழகாக தெரிவிக்கிறார் அவர் அற்புதமான நினைத்துக்கூட பார்க்கவே அப்படிப்பட்ட சக்தியை உடையவன் நம்பெறுவான் சகல பதார்த்தங்களுக்குள்ளேயும் பரிபூர்ணமா வியாபித்திருக்கிறான் அதைத்தான் நிசிம்ம அவதாரத்தில் அந்த பிள்ளை சொன்னார் சிறு பிள்ளை பள்ளியில் போதி வந்த தன்சிறுவன் பள்ளிப்புடன் பாடசாலையில் போயிட்டு வந்தான் பிரகராதன் ஹிரண்யகசிப்பு அப்பான பாவம் பாடசாலையிலேயும் இவன் நமோ ஹிரண்யாயா ஓம் நமோ ஹிரண்யகசிபே அப்படின்னு சொல்லலை நாராயணாயான்னு சொல்றான் தன்னுடைய சத்ருடைய பெயரை சொல்கிறான் என்று பாவம் அடைந்தான் என்ன சொன்னாய் பாடசாலை சொன்னேன்னு சொன்னான் சொன்னவாறு பாவம் ஏற்பட்டது சொல்லுறாயே இந்த நாராயணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டான் அவனைத்தான் அதற்கு சொன்னான் எமுடன் ஒரே வார்த்த சொான் எல்லாம் இருக்கான் இன்னும் இருக்கான்னு சொல்ல முடியாது சகல பதார்த்தங்களுக்குள்ளேயும் என்ற மகனை கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கே இரண்டு என் தூண் புடைத்தான் தரபுறான்னு வீட்டு பிள்ளைய வீட்டில் போய் ஒரு தூளை காட்டினான் இந்த தூண்ல இருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்டான் அந்த தூணை ஏன் தேர்ந்தெடுத்தான் காரணம் என்னன்னா அவனே அளந்தான் அவனே ஈட்டான் அண்டருக்கு அது மாத்திரமல்ல அவனே அந்த தூணை எடுத்து அவனே நட்டுருக்கான் ஆயிரங்கால் மண்டபம் எத்தனையோ ஆயிரம் தூண்கள் தேர்ந்தெடுத்தே நட்டு இருக்கான் ஆகையினாலே இதுக்குள்ள இருக்க மாட்டான்னு அவனுக்கு நிச்சயம் ஏற ஒருத்தர் நட்டு ஒருவேளை நாராயணனை உள்ள வச்சே அந்த தூணை அங்க ஸ்தாபனம் பண்ணியிருக்கலாம் அது தானே நட்ட முடியினாரே அதற்குள்ளே கிடையாதுன்னு உறுதியோட இருந்தான் நிச்சயத்தோட இருந்தான் இதுக்குள்ள இருக்கான கலந்து கிட்ட துணை அவனைய தட்டினான் வேற அவசனை அடி அவன் சொன்னான் அதுக்குள்ளேயே இருக்கான் அதுக்குள்ள மாத்திரமா பொய்யஸ்தி மைய அஸ்திதா உனக்குள்ளே இருக்கான் எனக்குள்ளே இருக்கான் நீ நாஸ்திகன் நான் ஆஸ்திகன் நீ இல்லைன்னு சொல்ற நான் இருக்கான்னு சொல்றேன் உனக்குள்ளே இருக்கான் உனக்குள்ளே இருந்துட்டு உன்னால இல்லைன்னு சொல்லப்படுகிறான் எனக்குள்ள இருந்தபடி இருக்கான்னு சொல்ல சொல்ல முடியாத பண்ணிக்கிறான் ஆகினாலே உனக்குள்ளும் இருக்கிறான் எனக்குள்ளும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே கிடையாது என்று சொன்னே தட்டினான் வேரவசனை பெரிய சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணலாம் ஒரு வேலைக்காரனை கூட்டு தூண அடியிடா உடனே பார்க்கலாம் அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கானா பார்க்கலாம் நாராயணன் சொல்லும் நாராயணன் இருக்கிறான் பார்க்கலாம்னு ஒரு வேலைக்காரனை கூட்டு அடிச்சிரு சொல்லலாம் அவனுடைய சந்தேகம் வேலைக்காரன் ஒருவேளை தானவ சிசோகோ பரிபாலனார்த்தம் சத்ராம் திரு சிம்ம புகராம் முகத்தே சம்பரி மதுநாபி கரீசமூனம் எல்லா சைலோக்கமே கதம் நரசிம்ம கர்ப்பம் என்றார் தேசம் உலகத்தில் சகர பதார்த்தங்களுக்குள்ளேயே நரசிம்மன் அந்த இடத்துலையும் அவன் வியாபித்திருந்த ஆயிரம் தூண்கள் சகர பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருந்தான் அந்த எம்பெருமா ஒரே ஒரு தூண் தான் மற்ற தூணுக்குள்ள இன்னும் நரசிம்மன் தூண் இருக்க அது நரசிம்மனுடைய வாசத்தான் படி வாசல் படி இருக்க அதுவும் நரசிம்மன் அங்கதான் உட்காந்து உள்ள வீட்டுக்கு உள்ளேயும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது வீட்டுக்கு வெளியில மரணம் ஏற்படக்கூடாது சாயங்கால வேலையில அதை உட்கார்ந்து அந்த இரண் போய் அழித்தா பெரியவர்கள் தான் சொல்லுவா சாயங்கால வேலையில படியில வாசப்படியா உட்காராதே அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவா அது அவனுடைய ஆனால்தான் ரெண்டுமே நம்ம வீட்டுல வைக்கிறதே கிடையாது கூணம் வைக்கிறது என்ன பண்றது தூணம் கிடையாது வீட்டிற்கு வாசல் படியம் கிடையவே கிடையாது என்று நெய்க்கும்படியாக இருக்கிறது சகர பதார்த்தங்களையும் வியாபித்திருந்தான் அந்த எம்பெருமான் அவன் தான் விஷ்ணு அந்த விஷ்ணு உடைய சம்பந்தமுடையவன் வைஷ்ணவன் அவன் இல்லாத இடமே கிடையாது ஆம்னி பிரசன்ட் சொல்றான் எல்லா இடத்திலையும் நிறைக்கிறான் அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படி இருக்கூடியவன் எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்து இருக்க அப்படின்னாலே உலகத்திலே அவைஷ்ணவமான பதார்த்தமே கிடையாது எல்லாரும் வைஷ்ணவன்டான் இன்னார்தான் வைஷ்ணவன்பது கிடையாது அவதான் நினைச்சிருக்கலாம் நம்ம வைத்தவன் இல்லை நாம செய்வன் நினைச்சிருக்கலாம் அதே போல கிறிஸ்டியன் நினைக்கலாம் மகளுடன் நினைக்கலாம் மதத்தினாலே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே அவன் இருக்கிறான் ஆத்மா இல்லாத ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இல்லாத பதார்த்தமே கிடையாது அவன் பதார்த்தம் உலகத்தில எதுவுமே என்பதுதான் வேதாந்த சித்தமான அர்த்தம் வேதத்திலே சொல்லப்படக்கூடிய அர்த்தம் ஆத்மாவும் அவனுக்கு ஆத்மா அதான் அவன்தான் இருக்கிறான்வுக்கு சரீமான் எஸ் ஆத்மா சரீரம் எஸ்வீசரீரம் காட்டியது வேதாந்தமானது அச்சித்தும் அவனுக்கு தான் சித்தம் அவனுக்கு சரீரம் தான் சித்தன்னா சொல் அசித்த ரெண்டும் அவனுக்கு சரீரமாக இருக்கிறது அவனுக்கு சரீரம் இல்லாத வசுவே கிடையாது அவையினாலே சகாலமும் வயிற்று தான் நம்முடைய அபிப்பிராய பிரகாரம் உலகத்தில இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அதே போல அஜித் பதார்த்தங்களும் வைஷ்ணவன் தான் அவை நினைத்தால் இவன் வைஷ்ணவனே அல்ல வைஷ்ணவம்னா சகல பதார்த்தங்களும் எம்பெருமானுக்கு சரீரம் என்று எவன் பார்க்கிறானோ அவன் தான் வைஷ்ணவன் அதுதான் முதல்ல வைஷ்ணவ லட்சணம் வைஷ்ணவனுக்கு என்று சொன்னால் முதல்ல சகல ஜீவராசிகளையும் பெருமான தனு பூத்தர்கள சரீரமாக எவன் நினைக்கிறானோ அவன் தான் சீவை தான் ஆகினாலே மஹிம் சாஸ்திரம் சொல்றது எந்த வஸ்துக்கும் எந்த இம்சையையும் பண்ணவே பண்ணாதே இன்ச பகவானுடைய சரீரத்திற்கு இம்சை பண்ணினதாகும் திருமேனிக்கு ஊறு விளைவித்ததா ஒரு காலத்திலேயும் யாரையும் கூடாது கூடாது என்பது மட்டுமல்ல மனசினாலேயும் யாருக்கும் ஹிம்சையை நினைக்கவே கூடாது அப்படி இருக்கிறவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் முதல் ஸ்ரீ வைஷ்ணவன் லட்சணம் ஜாதியரே என்று தெரிவிக்கிறாரே அது உண்மையான லட்சணம் மற்ற பேருக்கு இம்சை நினைக்காதவன் அவன் தான் ஸ்ரீ காட்டுறான் ஜதாசாரத்தை காட்டுகிறான் அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் பாதிக்கிறான் சச்சமே யோக ஐஸ்வரன் நித்யம் ததாமிசே சற்று சொல்றான் நிஜமான கண்ணை கொடுக்கிறேன் இந்த கண்ணை கொண்டு என்னைப்பான் நான் கண்ணன் பார்க்காதே இடையன்னு பார்க்காதே கோபாலன் பார்க்காதே ஆட்சியர்களோடு குறவை போஸ்தலன் பார்க்காதே என்ன நன்றாக கவனித்து அப்படின்னு அவனுக்கு சித்தமான கண்ணை கொடுத்தான் கண்ணை கொண்டு பார்க்கிறான் பசாமி தேவாம் தவ தேவதேகே எல்லாரையும் பார்க்கிறேன் பிரம்மாண கமலாசனத்தம் பிரம்மனுடைய சரீரத்துல இருக்கானே ஏராளம் இறையோனும் சுஷன்களும் திருமகளும் கூடாலும் எல்லா அறிவான் சொல்ற பார்த்து சொல்கிறார் அதே போல பார்த்து சொல்கிறார் நல்ல அடையுந்தி சட்டர் முதல் பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாள் பாட்டமே கண்கள் மேல் முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் என்று சொல்கிறான் இந்த திருப்பான் ஆழ்வார்க்கே எல்லாவற்றையும் பகவான் காட்டினான் அவன் காட்ட கண்டவர்கள் அழிவாள் இந்த ஆழ்வார் சொல்ற உன்னுடைய வலது பாட்சத்திலே ருத்ரன் இருக்கிறான் பிரம்மா இருக்கிறான் லக்ஷ்மி இருக்கிறான் சகல தேவ தேவதைகளும் உன்னுடைய சரீரத்திலே காண்கிறேனே என்கிறார் ஆய்வார் அதே போலத்தான் அர்ஜுனனும் பார்த்தான் சொன்ன பார்த்து ஆச்சரியப்பட்டான் ரோமஹர்ஷனமா இருக்கு அதிபயங்கரமா இருக்கு வேண்டாம் வேண்டாம் ஏதெய்வ ரூபேன சதுர்பூஜையனா இதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த ரோகமே நீயாக இருக்கிற ஜகதாகத்தை காட்டினான் இருக்கிறான் இந்த இன்பெருமான் திருவண்ணெருமான யாருமே கிடையாதுன்னு மாத்தி விட்டோம் உப்பிரியப்பன் உப்பு இல்லாம சாப்பிடுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெண்ணை கேட்டாரான் என் பொண்ணுக்கு சரியா உப்பே போட தெரியாது அப்படின்னு சொன்ன பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹை பிபி வேண்டாம் அப்படின்னு விட்டாரு பெருமாள் அவருக்கு அவர் இருக்கு மாட்டேன்ற அதுவே லாமு சாப்பிடுற இப்பொழுது அதிசயம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றான் தந்தனம் தன தாழ்நிரலை என்கிறார் அழிவன் அப்பன் ஒப்பகையும் நட்பம் அனை இருக்கு எல்லாமே எனக்கு ராமன் இழுக்கிறான் பிரம்மா சொல்ற நீ தான் நாராயண் நீதான் விஷ்ணு நீ தான் சர்வலோகத்துக்கும் பிரபுவாக இருக்கக்கூடிய உலகத்தை எல்லாம் நீ தான் எகத் சர்வம் சரீரம் தேத்து முழுவதும் எனக்கு சரீரமாக இருக்கிறது என்கிறார் அதனாலே எம்பெருமானுடையது அல்லாத வஸ்துவே கிடையாது உலகத்துல எல்லாம் அவனுடைய திருமேனியாக இருக்கிறது என்பதை எதன் அறிந்து கொள்கிறானோ அவன்தான் சீவை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே எல்லா பார்க்கும் பொழுது இது பகவானுடைய பகவானுடைய அவன் நினைக்கிறான் அவன் அப்படிப்பட்டவன் ஒரு காலத்தில் யாருக்கும் ஒரு ஹிம்சையையும் நினைக்கவே மாட்டான் நினைக்காமல் இருப்பவன் தான் சீவை நவன் என்கிறார்கள் முதல் லக்கணம் ஆக உலகத்தில அவனுக்கு சரீரமாயிடுத்துன அப்போ நாம் எப்படி பார்க்க வேணும் எல்லா பதார்த்தங்கள் இடத்திலையும் அன்பு செய்ய வேணும் பிரீதி பண்ண வேணும் அப்பொழுதுதான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது முதல் விஷயம் அடுத்தபடியா சேவை தவணைக்க லட்சணம் என்ன இது ஆந்தரமான லட்சணம் மனசினாலே நினைக்க வேண்டிய முறையை சுன அது முக்கியமான விஷயம் அதற்கு மேல வெளியில லட்சணம் என்ன வெளியில எப்படி இருக்கணும் அதையும் வெளி வேடம் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சொல்றேன் அது எப்படி இருக்கணும் அதை பத்தி சாஸ்திரங்கள் கைத்திலேயவர்கள் துளசி மணிமாலை தாமர மணிமாலை அணிந்திருப்பார்கள் முதல்ல கணங்கள் இதுவும் அவசியம் வேடம் போலீசாரன் போலீஸ் மேடையா சொன்ன அதே போல டாக்டர் வெடி அடையாளங்களைக் கொண்டு அவரவர்கள் யாரை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்கிறோம் அதே போல வெளி வேகமும் அவசியம் வேண்டும் அதற்கு வேஷத்தினாலும் அபசாரப்படாமல் இருக்கும் மற்ற பேர் இவர் வைத்தவராக யாரு அப்படின்னு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு அல்லது போலீஸ்மேன் இருக்கா போலீஸ் நடத்துல அபச்சாரப்படாமல் இருக்கணும்னா அவர் இருந்தா தானே தெரியும் இல்ல இவர என்ன தெரியும் எப்படி தெரியும் அவரிடத்துல அபசாரப்படுவார் அவரிடத்துல தப்பு பண்ணி விடுவான் அதையினாலே வெளிவேகமும் அவசியம் இதற்காக பாகவதாபசாரம் மற்ற பேர்களுக்கு வராமல் இருப்பதற்காக வெளிவேகமும் அவசியம் வேணும் என்கிறார்கள் பெரியோர்கள் சாஸ்திரம் விதித்தது நாம் சொல்லக்கூடியதில்லை முதல்ல சொல்ற கழுத்திலே தாமரமணிமாலை துளசி மணி மாலை அணிந்திருப்பார்கள் ஏன் பகவானுக்கு இஷ்டமான தாமரையும் அதே போல துளசியும் அவனுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய கழுத்திலே முதலிலே அணிந்து கொள்ள வேண்டும் பரிசின் கித சங்க சக்கர பாகு மூலத்திலே சங்கசக்கர லாஞ்சம் வலது தோழிலே சக்கராயுதம் இடது தோழிலே சங்காதான் இந்த இரண்டையும் நன்றாக நன்றாக காட்சி ஆச்சாரியன் ஒத்துகிறான் தோடிலே இது ஒரு அடையாளம் நல்லா சக்கரவர்த்தி நல்லா சக்கரவர்த்தி அவர் யாருன்னா காஞ்சிபுரத்துல இருந்தாராம் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு ஐங்க அப்படிப்பட்டவர் நல்லா சக்கரவர்த்தி நக்கரவர்த்தி சக்கரவர்த்தி குமார சக்கரவர்த்தின்னு என்ன சக்கரவர்த்தி குமாரனா இருக்கக்கூடிய ராமஸ்தானம் சக்கரவர்த்தி திருமகன் பேரு அதை சுருக்கி எல்லாரும் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அழிச்சுட்டு இருந்த காட்சிக்கு போன காட்சியில தீர்த்தமாடுறாரு கங்கையில கீர்த்தமாடி எழுதிருந்த காட்சியில கங்கையில ஒரு பணம் ஒரு கார்ச் முதந்த வந்தது அவர் பேருல இடிச்சுடு தீர்த்தமாடினோம் கங்கையில இப்படி ஒரு பிணம் வந்து மேல கொடுத்து கொடுத்த அப்படின்னு பார்த்த பார்த்த உடனே அந்த பிணம் இவர் பேர்ல மோதின உடனே அப்படி திரும்பிய கவிழ்ந்து வருது திரும்ப பார்த்த சங்க சக்கரந்திர கங்கையிலே முத நினைத்தார்ரையில கொண்டு பிரம்ம சம்ஸ்காரம் பண்ணினார் உயர்ந்த சம்ஸ்காரத்தை பண்ணினார் மந்திரங்கள்லாம் தெரியும் அவரே பண்ணினார் காட்சியில் அநேகம் பேர் சகாயமாக கொண்டார் சம்ஸ்காரத்தை பண்ணினார் எந்த அவத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு வந்தார் காஞ்சிபுரத்துல வந்து ஊரில் இருக்கிறவாழ் உடனே சொன்னார் இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எக்ஸ் கம்யூனிகேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா ரொம்ப வருத்தோட வெளியில நிற்கிறார் பெருமானை சேமிக்க முடியவில்லை வரதராஜனை சேவிக்க முடியவில்லையே வருத்தத்தோட நிற்கிறார் அப்பொழுது வரதராஜ பெருமாள் அர்த்தகரை ஆவேசித்து அப்போது சொன்னாராம் ஊருக்கு கொல்லான் ஏன் வரலை சக்கரவர்த்தி வரலன்னு கேட்டார் சக்கரவர்த்தி இப்படி அநாசப்பிரேத சம்ஸ்காரம் பண்ணினான் அதனால உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு வரலாம் அவர் சொன்னாரா ஊருக்கு கொல்லாம் நமக்கு நல்லா கொண்டு வர அப்படின்னு சொன்னாராம் நல்லான் சக்கரவர்த்தி நல்லவர் நல்லான் சக்கரவர்த்தி சேர்ந்தவன் தோல் இருக்கக்கூடிய சக்கர அடையாளம் வெளி அடையாளம் அவசியம் அது இருந்தால் தான் தெரியுமே ஒழிய இல்லாத போனால் இவன் யாரை சேர்ந்தவன் நம்ம வசூனால என்ன பண்றோம் கல்யாணத்துக்கு நிறைய பாத்திரங்கள்ல அவங்க நிறைய வாங்கி விட்டுகிறார் சொல்லும் போட்டு வைக்கோகத்துல பாதிக்கிறான் நம்முடைய வஸ்து அதுக்கு அடையாளம் பண்ணிக்கிறோமே அடையாளம் இனிஷியலாவது போட்டு வைக்கிறோமே அது போல எந்த பெருமாருடைய வஸ்து இவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு வழி என்ன வெளிய அடையாள அந்த அடையாளம் ஏத பரிசின் சங்கசக்கராக நெற்றியலே திருமன் காப்பு இரண்டு பக்கத்திலையும் அணிவது அவனுடைய இரண்டு திருப்பாதங்கள் அதற்கு நடுவுல அணியக்கூடிய ஸ்ரீகரணம் அந்த பிராட்டி அவனுடைய சீபாதம் அவனுடைய இந்த பிராட்டி சம்பந்தம் இந்த இரண்டையும் காட்டக்கூடிய சின்னம் நெத்தியில அணியக்கூடிய திருமண்காப்பு நாளைக்கு இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் கூட எம்பெருமானியும் பிரித்த ராவணனோடு ஒப்பார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்ரீகை லக்கணம் சொல்லி திருவன் காப்புனமும் அணியம் ரெண்டும் இருக்க வேண்டாம் அது இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கார் இரண்டு பேரும் சேர்ந்து நமக்கு உத்தேசமே ஒழிய ஒருத்தர் மட்டிலும் அல்ல வந்த ராவணன் சீதையை மட்டும் பத்தினார் சீதமற்ற வேணும்னு அசைப்பட்ட சிவற்பனகை ராம் மற்ற வேணும்னு ராமன் மத்தவர ஆசைப்பட்டாரோ இல்லையோ மோக்கம் காதும் அறுபட்டாள் வந்திருக்கிறோட என்ன பண்ணி இருக்கணும் ஏன்னா சீதை நடத்த போய் சீதை நீ கொஞ்சம் சொல்லு எனக்கு இப்படி போய் எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி இருப்பில்லை ஆனால் என்ன நடந்திருக்கோம்னு கேட்டேன் கட்டாயம் ராமனுக்கும் சூரப்பனை கல்யாணம் நடந்தது காட்டுக்கு போனவன் ரெண்டு பேரோட பிரிந்துருந்துடும் அமெரிக்காவுக்கு போறேன் யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட இங்கேயே கல்யாணம் பண்ணி அனுப்புறோம் அடுத்த உபயநாச்சி அதுக்கு அந்தவேமே கிடையாது காரணம் பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு வர்த்தா உடையினார் இந்த ரகசிய திரையத்தை பற்றி சொல்லும் போது இதை எதிர்த்து தெரிவிக்கிறேன் பிராட்டி சீசரணம் இது அவனுடைய ஸ்ரீபாதங்கள் ஹல் பாத ஆகிருதி என்றே இதற்கு பெயர் அதை நெற்றியிலே நன்றாக விளங்கும்படியாக அணிந்து கொள்ள வேண்டும் அவை அணிந்து கொண்டா என்ன ஏற்படும் யமபட்டர்கள் கிட்டவே வரமாட்டேன் யமபட்டர்கள் இருக்கா இவரம் ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றேன் பகல்ல ஒருவேளை இருக்கிறதுக்கு பயமா இருந்தாலும் வரவே மாட்டான் ராத்திரி வேலைல வந்தாங்க பார்ப்பார் நம்ம போகக்கூடாது என்று பயந்து ஓடுவர்கள் அந்த விற்பாந்தத்தை மேல சொல்ல அந்த நடுப்பு இருக்கக்கூடிய சீச்சரணம் பிராட்டி அதே போல ஹரிபாதம் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும் ஒரு காலத்தையும் பிரித்து இட்டுக் கொள்வது என்பது கூடாது அது ரெண்டு இருக்க வேண்டும் அந்த அடையாளம் உடையவர்கள் அடுத்தபடியா சீதை இது வெளி அடையாளம் பாக்கிய லட்சணம் ஆந்தன லட்சணம் எல்லா ஜெற்றுக்கடத்தையும் பிரீதி பண்றது வெளி லட்சணம் அந்த ரெம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அணிவது நெற்றியில அணிவது பிராட்டியை காட்டக்கூடிய அற்புதமான அந்த நடுவில் அணுவது ஏ பாமூல பரிசின்ஹித சங்கசக்கராக ஏ வா லாட்ட பலகே லசது தே வைஷ்ணவாக அவர்கள் வைத்தவர்கள் இவர்கள் பூமியிலே சஞ்சரித்தால் அந்த பூமி பரிசுத்தப்படுத்தப்படுகிறது ி என்று பிரதோ வெளி அடையாளம் அவசியம் அதுவும் வேண்டும் அது இல்லாமல் இருக்கவே கூடாது யாரை சேர்ந்தவன் நாம் அவனை சேர்ந்தவன் உயர்ந்தவன் மிகப்பெரியவன் அறப்பெரியவன் சகர தேவதைகளுக்கும் தேவதையாய் அதி தேவதையாய் இருக்கக்கூடிய அவளுக்கு நாம் ஆட்பட்டவர்கள் அதுல என்ன சந்தேகம் அது சந்தேகம் கிடையாது அதுல என்ன நமக்கு குறைவு என்ன தெரிக்கடுகிறது அது ஒன்ற எத்தனையோ லட்சணங்கள் ஒன்றல்ல பத்து செடி இருக்க அது போல பிளலோகாச்சாரியர் தன்னுடைய மூச்சுப்படியிலே ஜயப்பிரகரணத்தினுடைய தொடக்கத்திலே பத்து அடையாள கத்துக்களை அடைய வாசனையோட விடுகையும் எந்தெருமாலையே தஞ்சமென்று தத்திரையும் வேறு தப்பாது என்று குடிந்திருக்கையும் பசை துக்க தொரிக்கையும் இருக்கும் நாள் உகந்தருளின் நிலங்களிலே தவணனாய் குணாறு போல கைந்தரியங்களே போது போக்காயும் இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்ற நின்று உகந்திருக்கையும் தொடங்கி பத்து லட்சணங்கள் விடு லட்சணத்தை பல இடங்களிலே சீவை இத்தவ லட்சணம் செல்லப்படுகிறது வேதாந்தத்திலே சொல்லப்படுகிறது இத்திஹாச புராணங்களிலே சொல்லப்படுகிறது அந்த சீவை இத்தவ லட்சணத்தை செல்லதுனாக கோடிக்கணக்கான வருஷங்கள் இருந்தாலும் சொல்லி பிடிக்கவே முடியாது சுருக்கமும் இப்போ தெரிவிக்கிறேன் அன்புடன் பார்க்கிறானோ அவன் தான் சீவையிட்டவன் ராமானுஜருடைய சீஷ்யன் கூடம் என்கிற திவ்ய தேசத்துல பிறந்தவர் சீரங்கத்துல இருக்க தீர்த்தம் அவரை கூட அன்பு உடையவர் சகல பதார்த்தங்களுக்கு அன்பு உடையவர் பெரியாரும் கிடையாது சீவையிட்டவன் கடந்து சொன்னார் அவரதுதான்